சத்குரு சுவாமி கிஜை குரு கருப்பையால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குருமாராஜு ஜெயம் ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து பார்ப்போம் இந்த நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் இது வரைக்கும் நீங்கள் கேட்டதில் அந்த கோபிகைகளுடைய பக்தி அவர்களுடைய ஞானம் ஞானமெல்லாம் அப்படியே அடியில் மறைஞ்சிருக்கு மேலே ஓங்கி நிற்கிறது அவருடைய பிரேம பக்தி தான் அதில் சந்தேகம் இல்லை இவர் உத்தவர் பெரிய ஞானி பண்டிதார் ஞானி வித்வான் அதாவது சாஸ்திரம் வாசித்தவர் பிருகஸ்பதி கிட்ட வந்து பாடம் வசித்தவர் அவருக்கு வந்து இந்த பிரேம பக்தி தெரியணுங்கிறதுக்காக கண்ணன் அனுப்பிச்சது ஒரு நாடகம் இது கண்டனுக்கு மாத்திரம் தெரிஞ்ச ஒரு பர்சனல் அஜெண்டா பர்சனல் பாயிண்ட்டு ஏன்னா அவரை வந்து அவ்வளோ தூரம் ஒரு தங்க தாமரையாக இருக்குது அந்த தங்க தாமரை வந்து கொஞ்சம் நல்ல வாசனை வந்ததுன்னா அப்படி இருக்கும் இன்னும் அவர் ரொம்ப சோபிக்கும் அதனால தான் எல்லா இடத்துலையும் சொல்வார் அவர் எனக்கு சமம் உத்தவன் அப்படி வர்றதுக்காக செஞ்ச விஷயம் அதே நேரத்தில் அவர்களுக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்கு மேலே பார்ப்போம் ஹுவேமா ஸ்யோ வனச்சியுஷ்டா கிருஷ்ணே கச்சைஷ பரமாத்மூடபா நீஸ்வரோ நுபத்தை அவிதோபி சாட்சா அகதராஜ இவோபயுமாச்சரீ அவியார கிருஷ்ணே க்வை பரமாத்மனூ நன்வீஸ்வரோ நேஷோய்தனோதி அகதராஜ இவோபுக்கம் ஸ்யோங்க ஓ நித்தரேஷி நளிநூச்சா குசோத்ஸவியுதண்டீத்திஷாவுரவீன நாங்க சரியோஷித்தம் நளிகாசோத்சவசம் புஜதண்டீத்திச்சோயாத் வஜவல்லவீன மகோச்சரேணுஜுஷா சாம் விரந்தாவலீனுஜம் ஸ்வனமரியிவ் வேஜுர் முக்கவீம் ஸ்விமா किमपि या ஆசாமோ சரணேஜுஷாமந்தவீனுத்தம் சுவனமரியிவ் பேஜுர்முகுண்டீம் சுத்தமர்ச்சமீராப்மி யோகேஸ்வரிமராசோஷரவிம் நியனே விஜகோப்பரிம் யா வை ஸ்ரீஹார்ச்சிம் சரிர்ச்சமிர்தாமிகேவரிரப்பசோ கிருஷ்ணியச்சராரவிம் நியனே விஜகோப்பரிம் வந்தே நந்தவசஸ்ரீணம் பாதரேனும் அபீக்ணசா யாசாம் ஹரிக்கதோத்கீதம் புனாதி புவனத்யம் வந்தேனந்தவஸ்திரீனாம் பாதரேனும் அபிக்ணசா யாசாம் ஹரிக்கதோத்கீதம் புனாதி புவனத்யம் அறுபத்தி மூணு இந்த ஸ்லோகம் சத்தியான ஸ்லோகம் நாராயணியத்தில் கோபிகோபியோ நமோஸ்து அப்படி சொல்லிடுவார் அது அப்படியும் ஏன் அப்படியே அவர் உயர்ந்த பக்தியில் சிக்கரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாரத சுவாமிய பிரம்மாவினுடைய மானச புத்திரர் அவர் வந்து நாராயணான்னு கூட்ட உடனே அவருடைய ஹிருதயத்தை வரக்கூடிய அப்படிப்பட்ட நாரதர் பக்தி சூத்திரத்தில் உதாரணமாக காண்பிக்கிறது பக்தி எப்படி அப்படின்னா கோபிகைகளை போல அப்படின்னு காமிக்கிறார் அப்படி இருக்கிறவள் நமஸ்காரம் அவ்வளோதான் அதுதான் அப்போது எல்லா விதமான அந்த நமஸ்காரம் செய்ய செய்ய அந்த வினயம் வருது अहंकाराभिम पूरद सन्देह गड़े क्वे मत्रियों इमा, इव इत्रि वनचरी व्यवचरी अव्यचारुष्ट कृष्ण क्वचैष परमात्मू नन्वीरोजते विदुषोपक्षा श्रेय तनोते गराजीवपयुक्ता क्व इम स्त्रियो वनचरी अव्यचारुष्ट कृष्ण क्वचैष परमात्मू ननु நனு ஈஷரோனுபத்தை அவிதோபிப்பாயா தனோத்தியகதராஜ யுவோபு நம் ஸ்யோங்கேஷி நளிநூச்சா குோன்யோத்சவியுதண்டம் யவுதாத் ஜவல்ஹவீனோங்கோஷிதம் நளிநூச்சா குோன்ய ரோோோத்சவச்சுண்டீத்தண்டசிஷாம் ஜோதாத்தீனோ சரேஜுஷா மம் சம் விருந்தாவலீனா துஷம் ஸ்வனம் ஆரியுர்முகந்தபவீம் சுதிர்மோ சரேஜுஷாமம் சம் விருந்தாவலீனுஜம் சுவன ஆரியம் ஜித் பேஜுமு பதவீம் சுத்தபிரமாம் யாவை சிறம் அஜாபிராப் யோகேஸ்வரிசோ கிருஷ்ணசேவ்ச்சராரவிம் நியம் தனேஷு ஜு பரிபியா வை சிஹார்ச்சிம் அஜாபிராப் யோகேஸ்வரிரப்பசோஷியம் கிருஷ்ணாரம் நிய தனேஷ விஜகூப்பரிலா வந்தே நந்தவீம் பாதரேம்தான் ஹரிக்கோஜீம் புனிவனந்தவிரீ பதரேணு அபிஷா ஹரிக்கோஜீ புனிவன அர்த்தமாக இருக்கும் இப்படி இந்த ஸ்லோகம் ரொம்ப வசத்தியான விஷயம் வந்து இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறதுக்கு உண்டு பாகவதத்தை சேவிக்கிறதுக்கு முன்னாதேன் அப்படி வசத்தியான விஷயம் விபிச்சார துஷ்டாக விபிச்சாரத்தால் தோஷமடைந்தவர்கள் அது இல்லை அப்படி கிடையாது அதாவது சரீரத்தை வச்சு சொல்கிறாரன் இப்படி இல்லைன்னு காட்டில் திரியக்கூடியவர்கள் இந்த ஸ்திரீகள் எங்க காட்டில் தெரியக்கூடிய இந்த திரீகள் எங்க பரமாத்மாவான கிருஷ்ணன்ட இப்படி ரூடபாவாக கொச்ச கொ இமா அதாவது இந்த வேரூன்றி போய் அசைவில்லாத அப்படி ஒரு பராகாஷ்டியா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இருக்கக்கூடிய ஒரு பிரேமை பிரியம் அன்பு அது எங்க சாட்சாத் அனுபதிதாக நேரில் தன்னை பஜிக்கக்கூடிய அறிவில்லாதவனுக்கு கூட அவிதுஷாபி அறிவில்லாதவனுக்கு கூட சாட்சாத் அனுபஜரகா நேரில் தம்மை பஜிக்கக்கூடிய அவருக்கு சர்வேஸ்வரன் வந்து ஈஸ்வராக உபயுக்தகா சேவிக்கப்பட்ட அகதராதிகபகதராதிபன் அதாவது அமிர்தம் மாறி செயகா தனோதி ரயத்தை செய்கிறார் இன்னும் ஆச்சரியம் அதாவது புத்தி இல்லை அறிவில்லை ஆனால் அப்படி ஒரு இந்த பக்தி இருக்கு பதிக்கிறார் தே நேரில் தன்னை பதிக்கிறார் அப்படிப்பட்ட அப்படி அறிவில்லாதவன் கூட இந்த சர்வேஸ்வரனானவன் ஈஸ்வரனானவன் சேவிக்கப்பட்ட அமிர்தம் மாதிரி ஸ்ரேயத்தை செய்கிறான் ஸ்ரேயத்தை கூட நல்லது கொண்டான் அப்படின்னு ஆச்சரியம் அப்படி ஆச்சரியப்படுறார் உத்தவர் உத்தவர் வந்து ரொம்ப மிக வியந்து பேசக்கூடிய விஷயம் அந்த ராசுக்கிரீடையில் இந்த கிருஷ்ணனுடைய தண்டம் மாதிரி நல்ல இதை புஜ தண்ட கிரகீத கண்ட லப்தாசுகம் தண்டம் மாதிரி நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய கைகளால் பிடித்து கொள்ளப்பட்ட கழுத்து கொண்டவர்கள் கழுத்தை ஆலிங்கம் பண்ணிக் கொண்டார் அதனால் அவர்களுடைய எல்லா விதமான மனோரங்கள்லாம் முறையாக சித்தித்தது சித்தித்தவர்களான அந்த கோக்குர ஸ்திரீகளுக்கு ஏதோ ஒரு அனுகிரகம் உண்டானதோ அந்த அனுகிரகம் வந்து நளினகந்த ரூச்சாம் தாமர அதனுடைய வாசனை அப்படி ஒரு வீசுகிறது அந்த வாசனையும் காந்தியும் கொண்ட அப்சரத்ரீகளுக்கும் மாதயத்திலையும் மார்பலேயே ஏகாந்தமாக சுகம் அனுபவிக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு கூட அங்கே ஒரு யோகிதான் அப்சரத்தீகளுக்கும் அங்கே அவருடைய மார்பில் ஸ்ரீவத்ஷங்கிற மச்சத்தில் நிதாந்தரதே நித்தியவாசம் செய்யக்கூடிய எகாந்த சுகம் அனுபவிக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு கூட ஏற்படவில்லை என்னவு ஏற்பட நிச்சயம் அந்நியாக மற்ற தீர்களுக்கு எப்படி அதற்கு பாத்திரம் ஆவார்கள் அப்படி ராசக்கிரீடையில் அவருக்கு அவ்வளோ தூரம் அந்த இது வந்தது அந்த அவர்களுடைய தாபம் தீர்ந்தது அந்த பிரம்ம சுகானுபவத்தை அடைந்தார்கள் ஓ என்ன ஆச்சரியம் யா இந்த எந்த கோபியர்கள்னா துஷ்தஜம் விட முடியாத தன்னுடைய பந்துக்கள் சுவஜனம் தன்னை சேர்ந்தவர்கள் அதாவது அப்பா அம்மா கணவர்கள் பிள்ளைகள் குழந்தைகள் அப்புறம் பந்துக்கள் இப்படி எல்லா பந்துக்களையும் விட்டுட்டும் ஆரியபதம் ஜெகித்துவான் அதாவது ஒரு ஸ்திரீ வீட்டை விட்டு போகக்கூடாது இவடெல்லாம் ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடான ஒழுக்கம் அதெல்லாத்தையும் விட்டுட்டு சுத்தி பேர் விமர்ஜியாம் சுத்திகளால் தேடப்படக்கூடிய முக்குந்த பதவி முக்தியை கொடுக்கும் முக்குந்த பதவியில் முக்குந்தானாலே முக்தியை கொடுக்கக்கூடிய அந்த கண்ணனை தான் குறிக்கிறது முக்தியை கொடுக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய பதவியை பேஜுகு எல்லாம் அடைந்தார்களோ அப்படிப்பட்ட ஆசாம் அப்படிப்பட்ட அந்த கோபிகளுடைய சரண அந்த பாத தூள் இருக்கேன் பாரிதூளி அவருடைய நடக்கிறார்களே நடக்கிறார்கள் கூடியில் பா அந்த மண்ணு ஒட்டின் இருக்கேன் சரண ரேணு தூளி ஒட்டின் இருக்கேன் அது வந்து அது படிந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனே குர்ம லத ஓஷதீனா ஒரு புதராகவோ அல்லது ஒரு கொடியாகவோ இல்லை ஒரு செடிகளாகவோ ஏதாவது ஒன்றாக நான் இருப்பேனாக இதைத்தான் அந்த வெங்கடசுப்பையர் பாடினார் அந்த ராச பாட்டுகள் இருக்க கண்ணனை பற்றி பாட்டு பாடினார் தான் இதன இதை வச்சு தான் அவர் பாடினார் அதனால் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதராக புதர் செடியாகவும் இல்லை அது வந்து கொடியாகவும் செடியாகவும் ஏதோ ஒன்றாக ஆக மாட்டேன்னா ஏன்னா அது மேலே இந்த கோபிகைகளுடைய அந்த பாறம்பட்டு கால்கள் பட்டு சரண தூளி கிடைக்கும் அந்த சரண தான் வசத்தி ஏன்னா அது வந்து அந்த கிருஷ்ணனுடைய அத்தியந்த அந்த ஆனந்த பிரம்மானந்தத்தை அனுபவித்தவர்களுடைய சரண அந்த அவர்களுடைய அப்படிப்பட்ட பக்தைகள் அப்படி பகவதா இந்த ஞானம்பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆறு விதமான ஐஸ்வர்யார குணங்கள் நிறைஞ்ச கிருஷ்ணனுடைய எப்படிப்பட்ட ஒரு சரணார விந்தமானது எப்படிப்பட்ட ஒரு சரணார விந்தமானது எப்படிப்பட்ட ஒரு சரணார விந்தமானது லக்ஷ்மி தேவையாலும் ஐஸ்வர்யங்களை அடைந்தவர்களான அஜாதிபிகி அஜாதிபிகின்னா பிரம்மாவும் சேருவாங்க பிரம்மா போன்றவர்களாகும் யோகேஸ்வரர்களாலும் பல தேவர்களாலும் மனசால கூட ஆத்மனி அர்ச்சிதம் தியானித்து பூஜை செய்யப்பட்டதும் அப்படி இந்த ராசுக்கு அவர்களுடைய சரீரங்கள்ல பகவானா பகவானால் வைக்கப்பட்ட அந்த சரணார விந்தத்தை இவர்கள் வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டு எல்லா விதமான தாப்பங்களை முற்றிலும் விட்டார்கள் அதான் அப்படின்னர்த்தம் அந்த ராசோத்சவம் போது இவர்களுடைய சரீரத்தில் பகவானுடைய கால்களை கால்களால் சரணார விந்தத்தை வைக்கப்பட்டு அதனால் அவர்கள் வந்து ஆ அவர் கண்ணனையும் ஆலிங்கனம் செய்து கொண்டு இவர்கள் எல்லா விதமான விட்டார்கள் அப்படி ஒரு பரம பிரேம பக்தி அந்த ஒரு பிரியம் அன்பு இருந்தது அதனால் என்னாச்சு பிரம்மானு பவத்தை அனுபவித்தார்கள் பிரம்ம சுகத்தை அனுபவித்தார்கள் எந்த கோபத்ரீகளுடைய அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளான சேர்ந்திருக்கூடிய கானமானது பாட்டானது இந்த லோ மூன்று லோகங்களையும் புனாதி புவனத்திரயம் பௌ புவா சுவா இப்படி மூன்று லோகங்களையும் கீழ் மேல் எல்லா லோகங்களையும் சுத்தமாக்குறதோ பவித்திரமாக்குறதோ அந்தநந்த கோபுரத்ரீகளுடைய பாரதூழிகளை நான் அடிக்கடி நமஸ்காரம் செய்கிறேன் அப்படி யார் சொல்றார் ஞானி பக்தன் ஏகாந்தன் மந்திரி கிருஷ்ணனுடைய சகா சீதபா மந்திரி எல்லா விதத்திலும் பிருகஸ்பதி சிஷ்யர் இவ்வளவும் சாஸ்திரம் வாசித்த உத்தவர் சொல்றது இப்படி விவரமாக பார்ப்போம் இருபத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் விவரமா பார்ப்போம் கொய்மா ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் இல்லாத அப்படி ஒன்றும் சாஸ்திரம் படிக்காதனால அறிவில்லாத அதாவது கோகுலத்தில் காடுகளில் வசிக்கக்கூடிய அதாவது இடி அதாவது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த இடைஜாதி பெண்கள் எங்க அப்படிப்பட்ட பரமாத்மாவான கண்ணன்ட்ட கொண்ட அப்படி அசைவே இல்லாத திடமான உறுதியான அந்த பிரியமான பரம பிரேம பக்தி அன்பு காதல் எங்க அப்படி இரவு அந்த பகவானை பற்றி உண்மை முழுக்கம் அதாவது பகவான் ஞானபலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் இப்படிப்பட்டவன் இவன் இவ்வாறவன் இது அந்த பரபிரம்மம் இதே பிரம்மம் இதை பரபிரம்மம் பரபிரம்மம் ஈஸ்வரன் இது வந்து இந்த பிரகிருத்தி அவனுடைய அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கு பிரகிருத்தியை கையை வந்து மனுஷாவதாரம் இதுக்காக சாது ரக்ஷணத்திற்காக வந்து வந்திருக்கான் துஷ்டர்களை அழிப்பதுக்காக வந்திருக்கான் தர்மத்தை ஸ்தாபட பல விஷயங்கள் சொல்கிறார் இல்லையா அப்படி தெரியாமல் இருந்தாலும் அதை உணராமல் இருந்தாலும் அவர்கிட்ட கண்ணன்னு அவன்கிட்ட காதல் கொண்டு எதனால அவனுடைய நடை உடை பாவங்கள் அவனுடைய முக லாவண்யங்கள் அவனுடைய பேச்சு அவனுடைய கடைக்கண் பார்வை அதுல ஒரு காதல் அன்பு கொண்டு பக்தி செய்கிறவனுக்கு பரமேஸ்வரன் அந்த இறைவன் நன்மைகளே செய்கிறார் அமிர்தம்னு தெரியாம குடிச்சிருந்தாலும் அது நன்மையை தானே செய்கிறது ஒரு கதை சொல்கிறது உண்டு ஒற்ற வந்து ரொம்ப வெறுத்து போனவன் காட்டில் போகிறான் ஏதோ விஷம் குடித்து சாப்பிடணும் விஷம் குடித்து சாகணும் அப்படின்னு போகிறபோது ஏத்தாப்பில் ஒத்தம் வரான் அவனுக்கு அம்ரதும் ஏதோ எதேச்சியாக கிடச்சிருக்கு அவனுக்கு ஏதோ சரீர உப்பாதை ஏதோ கஷ்டம் அப்போ கீழே வைக்கக்கூடாது கையில் வச்சுக்கணும் அப்போ அவன்ட்ட சொல்கிறாருவன்ட்டப்பா இது வந்து விஷம் குடிச்சிட விஷம் உயிர் போடும் சொல்லிட்டேன் இந்த நான் வந்துடுறேன் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு குடுவையாக அவன் கையில கொடுக்குறான்னு வச்சுப்போம் வச்சுட்டேன் அவன் வந்து ஏதோ அவனுடைய சரீர உபாதைகள்லாம் நீக்கிறதுக்கு போறான் இவன் என்ன பண்ணா ஆஹா விஷத்துக்காக தேடிட்டு தான் கிடைச்சு கொடுத்தேன் அப்படின்னு பட்டினத்தை குடிச்சுட்டானா அவனுக்கு குடித்தவனுக்கு விஷம்னு நினச்சி குடித்தவனுக்கு அமிர்தம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு அவனுக்கு சரீரத்தில் இந்த உபாதிகள் எல்லா கஷ்ட இட்டங்கள்லாம் போயிடுத்து சௌக்கியமாயிட்டான் பரம சௌக்கியமாயிட்டான் திரும்பி வந்தான் என்ன பண்ணேன்னு நான் குடிச்சுட்டேன்னா விஷம்னு நினச்சி குடிச்சுட்டேன்னா அப்படி மாதிரி அமிர்தம்னு நினைக்காம புரியாமல் குடித்தவனுக்கு அது க்ஷேமத்தே செய்கிறது அதுதான் சிஷம் இந்த இந்த நாமசங்கீர்த்தனத்தில் அது சொன்னதும் நாமசங்கீர்த்தனத்தில் அதனுடைய வஸ்துவனுடைய சக்தி தெரியாமல் ஒருத்தர் செஞ்சாலும் சக்தி அது செய்யத்தான் செய்யும் அதை கண்பிக்கு தான் காமிக்கும் அப்படி க கண்ணனுட்டேன் பரமாத்மா அப்படின்னு தெரியாமல் செய்த அந்த பிரியமும் காதலும் அன்பும் பிரேம பக்தியும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு அப்ப ராசக்கிரடையிலும் கிருஷ்ணனுடைய அப்படி நீண்ட புஜன் உருண்டு திரண்டு இருக்கக்கூடிய பெரிய கைகளால அந்த கழுத்துல அவர்களால அப்படி ஆலிங்கனம் செய்யப்பட்டு அணைக்கப்பட்டு அவர்கள் வேண்டியதெல்லாம் விரும்பியது எல்லாத்தையும் அடைந்த அந்த கோக்குர ஸ்திரீகள்னா அவர்கள் அடைந்த அந்த அனுகிரகம் இருக்கு அனுகிரகம் அது வந்து வசத்தியானது அது எப்படி வசத்தியும் பிரம்மாநுபவம் அணை அடைந்தார்கள் கண்டன வந்து காதலனாக பார்த்தார்கள் ஜாரபுருஷன் தான் பார்த்தார்கள் ஆனால் பிரம்மம்னு பார்க்கல ஆனால் அவர்கள் வந்து அந்த பிரம்மம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுருக்கும் பிரம்மா அபவத்தை கொடுத்தது பிரம்மானுபவத்தை கொடுத்தது பிரம்ம சுகத்தை அடைந்தார்கள் அவர்கள் எல்லா தாபமும் போயிடுத்து ஆனால் அந்த ஒரு கோகுலஸ்திரிகள் அடைந்த அந்த அனுகிரகம் பிரம்மாநுபவத்தை தாமரை மாதிரி வாசனை வீசறது அழகு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய தேவஸ்திரீகளோ இல்லை அந்த இது ஸ்ரீவச்சம் சொல்லப்பட்ட மச்சம் இருக்கக்கூடிய இடத்துல அகரகில் ஹேன் திருமார்பு உறையும் மார்பான்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த திரு மலையப்ப இருக்காரே கோவிந்தன் அவனுடைய திருமார்புல எப்பொழுது வசிக்கக்கூடிய மகாலட்சுமி கூட அதை அடையலையே அப்படின்னா மற்ற ஸ்திரீகளை பற்றி சொல்லணுமா மகாலட்சுமி தாயாருக்கே அந்த அந்த இவர்கள் கோகுல ஸ்திரீகள் அடைந்த அந்த அனுபவம் கிடைக்கல ம தேவதா கிடைக்கல அப்போ மற்றவர்களுக்கு பற்றி அப்போ இழக்கவே முடியாத விடவே முடியாத பல கட்டுப்பாடுகளால் விடவே முடியாத அந்த சுற்றத்தார் உறவினர் எதே அப்பா அம்மா கணவன்மார்கள் குழந்தைகள் அப்புறம் அண்ணன் தங் தம்பிமார்கள் பலவிதமான சுற்றத்தார் உறவினர் அதையும் விட்டுட்டும் நல்லவர்கள் காண்பித்த ஒரு கட்டுப்பாடு இருக்குங்க அறநெறிகள் இருக்கு அதாவது ஸ்திரீகளுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அதாவது லௌகீகமாக இருக்கிற இடத்துல நல்லவர்கள் பெரியவர்கள் வகுத்த ஒரு கட்டுப்பாடு தர்ம முறையெல்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் தாண்டி வந்த கை நழிவிட்ட கோபிகள்னா வேதங்கள்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த முக்தியை கொடுக்கக்கூடிய முக்குந்தனுடைய பதவியை பக்தியை அவர்கள் அடைந்தார்கள் அப்போ அவர்களுடைய திருவடி தூள்கள் இருக்கேன் அந்த அவர்கள் நடந்து போகிறார்கள் மண்ணு ஒட்டின் இருக்கு அந்த மண்ணில் ஒட்டினக்கூடிய அந்த துகள்களை அடையக்கூடிய பாகியமடைந்த பிருந்தாவனம் அது வசத்தி அந்த பிருந்தாவனத்தில் புல்லு அல்லது புதர் இல்லை செடி கொடி இப்படி ஏதாவது ஒன்றாக நான் ஆக மாட்டேன்னா அப்படி அவர் புலம்பறார் அவர் ஆச்சரியப்படுறார் இதான் சொன்னது ஊத்துக்காடி வேங்கடகவி ஊத்துக்காடி வெங்கட சுப்பையார் வேங்கடகவி ஊத்துக்காடு வெங்கடர் என்ன சொன்ன புல்லா ரவி தரவேணும் கண்ணா அப்படின்னு சொல்லையா புல்லாய் பிறவி தர வேணும் பிருந்தாவனு ஏதேனும் புல்லாய் பிறவி தரவேணும் அப்படின்னு அதாவது கல்லா இருந்தால் முதல்ல கல்லுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் கல்னா அடிபடும் அவர்கள் கல் கல்லு எல்லாம் புல்லு இதுன்னா அடிப்படாது புதர் செடி கொடினா அடிப்படாது நல்லா ஒட்டிக்கும் இவருடைய பாது தூளி ஒட்டிக்கும் அப்படின்னு பிரம்மாவே ஆசைப்படுறாரு அப்போ புல்லாய் பிறவி தர வேண்டுங்கிற அந்த பிரம்மா பதவி விட பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாகவோ புதராகவோ செடியாகவோ கொடியாக இருப்பதோ அப்படி சொல்ல மகாலட்சுமியாலையும் விரும்பியது அத்தனையும் அடைந்த பிரம்மா போன்ற பெரிய தேவர்களாலையும் யோகேஸ்வரர்களாலையும் அவங்களுடைய ஹதயத்தில் வச்சு அப்படி ஆராதனை பண்ணப்பட்ட கிருஷ்ணனுடைய அந்த திருவடி தாமரைகளை இந்த திருவடி தாமரை ராசல் இலையும் பல ராத்திரிகள் ராசல் இலையில் ராசகோட்டியில் அவர்களுடைய சரீரத்தில் வச்சு அப்படியே ஆலிங்கனம் செய்து கொண்டு தங்களுடைய எல்லா விதமான மனஸ்தாபங்கள் மனக்குறைகள் மன கஷ்டங்கள் எல்லாவற்றிலையும் போக்கிக் கொண்டு ஆனந்தத்தை அனுபவித்தார்கள் கிருஷ்ண பாதாரவிந்த ஸ்பரிச ஆனந்தத்தை அனுபவித்தார்கள் அந்த பிரம்மானந்த சுகத்தை அனுபவித்தார்கள் அப்போ கண்ணனுக்கு வயசு பதினோரு வயசு பதினோரு வயசு அப்போ கிறிஸ்டல் இலைகளை பற்றி நந்த கோபுரத்து பெண்களுடைய இந்த கிறிஸ்டல் இலைகளை பற்றி பேசி பாடி அதையே நினைத்து கொண்டு அதையே ஒத்தருக்கு ஒத்தர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே மறுபடி பெரிய அனுகரணம் அதே ஒரு நடனை மாதிரி செய்து அபிநயம் பண்ணி பண்ணுறதுக்குலையே அந்த நந்துகோபுரத்து பெண்களுடைய கானம் இருக்கு இந்த மூன்று லோகத்தையும் போ புவா சுவா சொல்லப்பட்ட மூன்று லோகங்களையும் அப்படி புனிதமாக்கிறது பவித்திரமாக்குறது வந்து ஒரு புஞ்சாவதனம் பண்ணி பண்ணுறதை விட இது வந்து அவ்வளோ சக்தியாக இருக்குது அப்படி அவர்களுடைய அந்த திருவடி துகள்கள் அதாவது கண்ணனை பற்றியே பாடி பேசி இருக்கக்கூடிய கோகுலத்து ஸ்திரீகள் மட்டும் அவர்களுடைய நடந்து போகக்கூடிய மண் காலில் உட்டீண்டுக்கூடிய மண் துகள்கள் இருக்கேன் மண் துகள் அதைத்தான் நான் வந்து நமஸ்காரம் செய்கிறேன் வணங்குகிறேன் எனக்கும் அந்த பிரேம பக்தி வராதா அந்த ஏகாந்த பக்தி திடமான பக்தி வராதா அப்படின்னு உத்தவர் உத்தவர் என்ன சொல்கிறார் அவர் ஒரு ஞானி அவர் ஒரு பக்தன் அவர் ஒரு சாஸ்திரம் வைத்தவர் அவர் பிருகஸ்பதி சிஷியன் கண்ணனுக்கு மித்திரன் சகா மந்திரி தனியாக இருக்கக்கூடியவர் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஏகாந்த பக்தி கொண்டவர் அஞ்சு வயசுலேயே கிருஷ்ண விக்கிரத்தை வச்சுன்னு பூஜை பண்ணவர் அப்படிப்பட்டவர் அவர் என்ன சொல்கிறார் வந்தே நந்த நாம் பாதிரே நம் அபிக்ணா யாசாம் ஹரி கௌர்தீதம் புனாதி அந்த அந்த கிருஷ்ணலீலைகளை பற்றி உறக்கப்பாடி பேசிட்டு கூடிய அந்த நந்தகோக்குர ஸ்ரீகளுடைய பாறு தூளிகளை நமஸ்காரம் செய்கிறேன் சொல்கிறார் கோபிகோபியோ நமஸ்துன் நாராயணத்தில் சொன்னால் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா